வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் ஒருவருடைய வாழ்க்கையில அறம் செய்ய வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அறம் செய்யறதுக்கு ஓய்வு எல்லாம் வார விடுமுறை மாத விடுமுறை எல்லாம் இடைவெளையும் தேவையில்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் பொது வாழ்வில் இருந்து விளக்குறேன் அதெல்லாம் பொதுவாழ்வுல இருக்கிறவங்க அது நல்லது செய்யறவங்க அல்ல நல்லது செய்வர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நல்லது செய்து கொண்டே இருப்பார்கள் எனக்கு தெரிந்த ஒரு முதிய கிழவர் இருந்தார் அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் தன்னுடைய இறுதி காலகட்டம் வரை ஆசிரியர் பணியை தாண்டியும் அவர் வந்து மருத்துவத்துல டிப்ளமோ மாதிரியான ஒரு படிப்பை படிச்சிருந்தார் ஆகினால கிராமப்புறத்துல மருத்துவமனைக்கு போறதெல்லாம் அப்போதைய காலகட்டத்துல கொஞ்சம் கடினமா இருந்தது ஆனா அவர்தான் எல்லா வீடுகளுக்கும் அழைத்தவுடன் சென்று வியாதிகளை தீர்த்து வைப்பார் உண்மையிலேயே லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எல்லாம் செலவாகாம மிகப்பெரிய வியாதிகளுக்கு கூட அவர் வந்து மருந்து கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய இறுதி வரை நன்மை செய்து கொண்டே இருந்தார் அதனுடைய நன்மையினுடைய பலனை அவர் அனுபவித்தாரா இல்லையா என்பதெல்லாம் கேள்விக்குறிதார் இல்லாமல் அறம் செய்ய வேண்டும் ஏனென்றால் வள்ளுவர் குறிப்பிடும் பொழுது எவர் ஒருவர் இடைவிடாமல் நட்காரியங்களில் ஈடுபட்டு வருகிறாரோ அந்த அறச் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியில் மறுபிறப்பிற்குரிய அடைப்பு இருக்கும் மீண்டும் பிறவாமை வேண்டும் வந்து கேட்டாங்க இல்லையா அந்த மாதிரி மறுபிறப்பு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு கொடுக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி எட்டுமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் மீண்டும் குரல் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி